அவர்களும் தாங்கள் அபிசீனியாவில் கண்ட உருவங்கள் இடம்பெற்ற கோவிலை பற்றி நபி சலல்லாஹு அலிஹல்லாம் அவர்களிடம் தெரிவித்தனர் அப்போது நபிசல்லு அலிஹசல்லாம் அவர்கள் அவர்களில் நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவரது அடக்க தளத்தின் மேல் வணக்கத்தலத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள் அந்த நல்லவர்களின் உருவங்களையும் அதில் பதித்து விடுவார்கள் மறுமை நாளில் அல்லாஹின் சன்னதியில் அவர்கள் தாம் படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்களாவர் என்று கூறினார்கள்